எனவே அவர் நபி அலிஹுசல்லம் அவர்களும் வந்து இறை தூதர் அவர்களே இணை வைப்போருடன் நீங்கள் முதன் முதலில் போருக்கு நான் வர தவறிவிட்டேன் எனினும் அல்லாஹ் இணை வைப்போருடன் மற்ற போரில் என்னை கலந்து கொள்ள செய்வான் நான் அப்போது எப்படி நடந்து கொள்வேன் என்பதை அல்லாஹ் பார்ப்பான் என்று அவர் கூறினார் அதுபோன்றே அடுத்து வந்த உகது போரில் கலந்து கொண்டார் உகது போர் வந்த போது முஸ்லிம்கள் அப்போது அணிபுணும் அவர்கள் இறைவா இவர்கள் செய்தவற்றிலிருந்து நான் மன்னிப்பு வேண்டுகிறேன் இணை வைப்போர் செய்தவற்றிலிருந்து நான் நீங்கிக் கொள்கிறேன் என்று கூறி போர்க்களத்தை நோக்கி முன்னேறினார் அப்போது வழியில் சாயது அலியில்லாகும் அவர்களை சந்தித்தார் சாயே நதுரின் இறைவன் மீது ஆணையாக இருந்து ரலி அல்லாஹூர்கள் கூறும்போது இறை தூதர் அவர்களே அவர் செய்தது போல் செய்திட நான் இயலமாட்டேன் என்று கூறினார் அவரை வாழால் வெட்டியோ ஈட்டியால் குத்தியோ அம்பால் குத்தியோ என எண்பதுக்கும் மேற்பட்ட காயம் இருந்த நிலையில் அவரை கண்டோம் இணை வைப்போர் அவரை குதறி கொன்ற நிலையில் அவரை கண்டோம் அவரது சகோதரி அவரின் மூலமாக அடையாளம் கண்டார் இவர் அணி அலியல் விஷயத்திலும் இவர் போன்றோர் விஷயத்திலும்தான் பின்வரும் குரான் வசனம் இறங்கியது என நாங்கள் எண்ணிக்கொண்டோம் இறை நம்பிக்கையாளர்களில் சில ஆண்கள் உள்ளனர் அல்லாஹுவிடம் ஒப்பந்தம் செய்ததை அவர்கள் நிறைவேற்றினர் மேலும் போரில் இறக்க வேண்டும் என்ற தங்களின் நேர்ச்சியை நிறைவேற்றியவர்களும் அவர்களில் அதை எதிர்பார்த்து காத்திருப்போரும் உண்டு தங்களின் உறுதியில் அவர்கள் சிறிதும் மாறவே இல்லை முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனம் என அனசிபன் மாளிக்கிறது எல்லாகும் அவர்கள் கூறினார்கள் இரண்டு எட்டு முஸ்லிம் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று இது பாடம் பதினொன்றில் ஹதீஸ் நூற்றி ஒன்பதாக உள்ளது